ஹதீஸ் பதினெட்டு அல்லாஹுவின் தூதர் செல்லம் அவர்கள் தம்மை சுற்றி தோடர்களில் ஒரு குழு அமர்ந்திருக்கும் போது கூறினார்கள் அல்லாஹுவிற்கு இணையாக எதையும் கருதுவதில்லை திருடுவதில்லை விபச்சாரம் செய்வதில்லை உங்கள் குழந்தைகளை கொள்வதில்லை நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் யார் மீதும் அவதூர் கூறுவதில்லை எந்த நல்ல காரியத்திலும் எனக்கு மாறு செய்வதில்லை என்று என்னிடம் ஒப்பந்தம் செய்யுங்கள் உங்களை எவர் அவற்றை நிறைவேற்றுகிறாரோ அவரது நற்கூலி அல்லாஹத்தில் உள்ளது இவ்வுலகத்தில் தண்டிக்கப்பட்டு அவருக்கு பரிகாரமாகிவிடும் மேற்கூறப்பட்டவற்றில் எதையாவது ஒருவர் செய்து பின்னர் அல்லாஹ் அதனை யாருக்கும் தெரியாமல் மறைத்துவிட்டால் அவர் அல்லாஹுவின் பொறுப்பில் இருக்கிறார் அவன் நாடினால் அவரை மன்னிப்பான் அவன் நாடினால் அவரை தண்டிப்பான் உடனே நாங்களும் அவ்வாறு நடப்போம் என்று அவர்களிடம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம் இதை பதிர்போரில் கலந்து கொண்டவரும் அக்கபா உடன்பாடு நடந்த இரவில் கலந்து கொண்ட தலைவர்களில் ஒருவருமான உபாதா பின் சாமித் ரொலியல்லாம அவர்கள் அறிவிக்கின்றார்கள்